ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சீன எல்லையில் நடந்த தாக்குதல் ஒன்றில் பன்னிரண்டு இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் ஜோர்டான் எல்லை சண்டை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யம் சோவியத் ஒன்றியம் உட்பட 87 நாடுகள் சர்வதேச நீர்பரப்பில் அணுவாயுத தடையை கொண்டுவர வர முடிவெடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்க போர் கைதிகளின் முதலாவது தொகுதியை விடுவிக்கும் நிகழ்வு வியட்நாமில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அயத்துல்லா கொமெயினியின் தலைமையில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சி வெற்றியடைந்தது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 உச்சினோரா விண்வெளி மையத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது சொந்த செயற்கைக்கோளை சொந்த ராக்கெட்டில் உள்நாட்டில் இருந்தே விண்ணில் செலுத்திய நாடுகளின் வரிசையில் சோவியத் யூனியன் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்த நான்காவது இடம் ஜப்பானுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிஸ்கவரி விண்வெளியோடம் ஹபில் விண்வெளி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 இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பூ ம செல்லத்துறை ஈழத்து எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் ஜப்பான் நிறுவன நாள் ஈரான் இஸ்லாமிய புரட்சினால் கேமரூன் இளைஞர் ஐக்கிய அமெரிக்கா கண்டுபிடிப்பாளர் நாள் போஸ்னியா விடுதலை மற்றும் வேட்டிக்கன் நகரம் விடுதலை மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை